அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றிலன் ஆயினும் கேட்க அகுதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை கற்றிலன் என்றால் ஒருவன் தனது உள்ளத்திற்கு உறுதியை தரக்கூடிய அருளக்கூடிய நூல்களை முறையாக கற்காதவனாக ஆயினும் அப்படின்னா இருந்தாலும் கேட்க கேட்கன்னு சொன்னால் அறிஞர்களுடைய சொற்களை நன்கு கேட்க வேண்டும் கேட்பானாக இப்படி சொல்லலாம் அப்படி கேட்கறதுனால என்னாகும் அகுது அவ்வாறு கேட்பதானது ஒருவர்க்கு மனித உடலிலே வாழ்கின்ற ஒருவனுக்கு மனிதர்களுக்கு மக்களுக்குன்னு அர்த்தம் ஒருவர்க்குன்னு சொன்னார் அதில் எல்லாருக்கும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒர்க்கத்தின் ஒர்க்கத்தின்னு சொன்னால் உள்ள தளர்ச்சி ஏற்படுற போது ஊற்றாம் ஊற்றாம்னா உறுதியை நிலைக்கச் செய்யும் துணைன்னு இருக்குது துணைனா துணையாக அமையும் இதோட பொழிப்புரை என்ன ஒருவன் தனது உள்ளத்திற்கு உறுதியை தரக்கூடிய அருளக்கூடிய நூல்களை முறையாக கற்காதவனாக இருந்தாக்கூட அறிஞர்களுடைய சொற்களை நன்கு கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் அவனுக்கு உள்ள தளர்ச்சி மனத்தளர்ச்சி ஏற்படும் பொழுது சோர்வு ஏற்படும்போது உறுதியை நிலைக்கச் செய்யும் துணையாக அது அமையும் அப்படின்னு அர்த்தம் பெரியோர்களிடமிருந்து உறுதிநூல்களை கேட்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன உறுதிநூல்கள்னா என்ன புருஷார்த்தங்களை கூறக்கூடிய சாஸ்திரங்கள் பரிமேலழகருடைய முகவுரையை படித்தா நமக்கு பல நுண்மையான விஷயங்கள் புரியும் புருஷார்த்தம்னா மனிதன் முயற்சி செய்து அடைய வேண்டிய விஷயங்கள்னு அர்த்தம் அதை சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பொருளெல்லாம் வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அர்த்தம் என்று சொல்லக்கூடிய பொருளை பெறுவதற்கும் பொருளை பாதுகாப்பதற்கும் நாம் ஓயாது முயற்சிக்க வேண்டி இருக்கிறது அப்புறம் புல நின்பங்கள் புல நின்பங்களை அனுபவிப்பதற்கும் முயற்சி பண்ண வேண்டியிருக்கு ஒரு இடத்துக்கு போய் இருந்து அனுபவிக்கிறதுக்கும் ஒரு முயற்சி தேவை அதுக்கான சாஸ்திரங்களும் இருக்கின்றன அதே மாதிரி புண்ணியத்தை சம்பாதிப்பதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் அதே மாதிரி மோட்சம் முக்தியை உணர்வதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கென்று நூல்கள் இருக்கின்றன உறுதி நூல்கள்னால் வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோளாகிய நான்கு குறிக்கோளை அடைவதற்கு உறுதியுடன் முயற்சி செய்ய வேண்டும் அதைத்தான் உறுதி நூல்கள்னு சொல்கிறோம் வழக்கிய காலத்து துணை புரிகிற ஊன்றுகோல் போல துன்பம் வந்த காலத்தில் கேள்வி அறிவு ஒருவனுக்கு உதவி புரியும் துணை செய்யும் என்று பொருள் கற்காதவன் கேட்கவாவது வேண்டும் என்று வற்புறுத்துறார் வள்ளுவர் வழுக்கிய நிலத்தில் நடப்பதற்கு எப்படி மிகவும் அவசியமாக இருக்கிறதோ அதுபோல் வாழ்க்கையாகிய வழுக்கு நிலத்தில் நடப்பதற்கு வாழ்க்கையில் வழுக்க என்றுக்கு நம்ம வழுக்கிறதுனா என்ன அர்த்தம் நிறைய தவறுகளை செய்கிறோம் அப்புறம் நம்மை திருத்திக்கொள்கிறோம் அப்படி அடிக்கடி தவறான முடிவுகளை எடுப்பது தவறாக பேசுவது தவறாக திட்டமிடுவது ல்லாம் நம்ம அதை பற்றி சிந்திச்சா அது காலம் அதிகமாகும் ஆக கேள்வி அறிவாகிய ஊன்றுகோல் வாழ்க்கையாகிய வழக்கு நிலத்தில் நடப்பதற்கு கீழே விழாம இருக்கிறதுக்கு உதவி புரியும்னு அர்த்தம் இது இருந்ததுன்னா நம்மளை கீழே விழமாட்டோம் அந்த ஊன்றுகோலாக இது இருக்கும் கற்றிலனாயினும் அப்படிங்கிறதுனால என்ன அர்த்தம்னா கற்றே ஆகணும்னு அர்த்தம் படிக்காட்டாலும் பரவாயில்லன்னா இல்லை இல்லை நீ படிக்கத்தான் வேணும்னு வற்புறுத்துறாரு தானாக படிக்கிறதுனா என்ன அர்த்தம் ஒரு ஆசிரியரிடமிருந்து முறையாக படிக்காட்டாலும் அங்கங்கே நடக்கக்கூடிய சொற்பொழிவுகள் இது போன்ற விஷயங்களையெல்லாம் கேட்கணும் கல்வி பயனாகிய கேள்வியை விடாது பெற வேண்டும் அப்படின்னு அர்த்தம் கல்வியோட பயன் ப மற்றவங்கள்லாம் பெரியவங்கள்லாம் எடுத்து ஒரு சொற்பொழிவு பண்ணுறாங்க வகுப்பு நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அதை பயன் ஆக கேட்கணும் கற்றில நாயினும் அப்படிங்கிறது இலக்கண குறிப்பு என்னென்னா உம்மை எதிர்மறை பொருளாயின் நின்றது மரப்பினும் ஓத்துக்குழலாகும் அப்படிங்கிறத மாதிரி மரப்பினும் அப்படின்னா மறக்கக்கூடாதுன்னு அர்த்தம் ஒர்க்கம்னு சொன்னால் நரகம்னு அர்த்தம் கேள்வியானது நரகத்துக்குள்ளே சென்று விழாம மறுமை அதாவது இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிந்த பிறகு நல்ல வாழ்க்கை அடையிறதுக்கு ஒரு உறுதி துணைன்னு காளிஞ்சர்கிற ஒரு உரையாசிரியர் சொல்லுகிறார் உணர்கிணிய இந்நீர் பிரிதுழி இல்லென்னும் கிணற்றகத்து தேரை போல் ஆகார் கணக்கினை முற்ற பகலும் முனியாதினிதோதி கற்றலின் கேட்டலே நன்று ஒரு பழமொழி பாடல் இருக்கு இந்த பாடலோட கருத்து என்னென்ன கிணத்துல இருக்கிற தவளை மாதிரி இல்லாமல் கிணத்து தவளையாக இல்லாமல் நல்ல பறந்து நிறைய பேர் என்னெல்லாம் சொல்லுகிறார்கள்னு கேட்டு அறிவை வளர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிறது நல்லது விஷயம் கற்றலின் கேட்டலே நன்று அப்படின்னு இந்த பழமொழி முடிஞ்சிருக்கு இந்த குரலில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பல நல்ல அறிவு விஷயங்களையெல்லாம் கேட்கறதோட பிரயோஜனம் என்னன்னு சொல்கிறார் அதாவது வெறுமன கேள்வி ஜானம் இருக்கிறவங்களுக்கு சபையில் பேச முடியாது தாங்களாக படித்தாதான் சபையிலெல்லாம் நன்றாக பேச முடியும் ஆனால் வெறும் கேள்வி ஜானத்தினால் என்ன பிரயோஜனம்னு கேட்டால் அது அவரவர்களை திருத்திக்கொள்ளுறத்துக்கு பயன்படும் அப்படின்னு தண்டபாணி தேசிகருங்கிற ஒரு உரையாசிரியர் உபதேசித்திருக்கிறார் ஒர்க்கம்னு சொன்னால் குறைவு வறுமை தளர்வுன்னு ஒரு பொருள் இருக்குது கேள்வியானது ஒருவனுக்கு தளர்ச்சி வந்தபொழுது ஊன்றுகோலாக உதவும் அப்படின்னு பார்த்தோம் ஒருவன் உள்ளத்தில் கவலை வந்ததுன்னா கல்வியும் கேள்வியும் அதனை களைந்து நீக்குங்கிறது ஒரு குறிப்பு வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கடும்னு மற்றொரு குரலில் சொல்ல போகிறார் திருவள்ளுவர் இடுக்க நழியாமையில் அறிவுள்ளவன் கல்வி கேள்வி அறிவுள்ளவன் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை அறிவால் ஜெயித்து விடுவான்னு சொல்லியிருக்கிறார் கவலை வந்தபோது கை கொடுக்கறதுக்கு கல்வி இல்லாட்டாலும் ஒரு மகான்கிட்ட போய் அந்த விஷயத்தை சொல்லி கேட்டு அவர் சொல்லுகிற அறிவு நூல்களுடைய கருத்துக்களை எல்லாம் மனதில் வாங்கி அந்த துன்பத்தை அவனை போக்கி அவனை காக்கக்கூடிய சக்தி படைத்தது ஆக கவலை வந்ததுன்னா தான் வந்து கற்று மனப்பாடம் செய்து நூல்களையெல்லாம் அறியலைன்னு சொன்னாலும் பெரியவங்கள்கிட்ட கேட்டிருந்தாலே அது அவனை வந்து காப்பாற்றும் ஆகவே கேள்வியானது ஒருவனுடைய மனக்கவலையை நீக்கி சிறந்த உணர்ச்சியையும் விழிப்புணர்வையும் ஊக்கத்தையும் அவனுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதான் இந்த குரல் மூலம் உணர்த்தப்பட்டிருக்குன்னு ஜெகவீரபாண்டியன் என்கின்ற பெரியவர் சொல்லுகிறார் ஆகவே பகவத்கீதை திருக்குறள் போன்ற அறிவு நூல்கள் கவலையை களைவதற்கு பேருதவி புரிகின்றன கீதை அறிவாளிகள் கவலைப்படுவதில்லை என்றுதான் தொடங்குகிறது கவலைப்படாதே என்று அறிவுறுத்தி நிறைவு செய்கிறது ஆகவே கேள்வியின் மூலம் சுய அதாவது தன்னை சீர்திருத்திக்கொள்வது சுய பரிந்துரைன்னா ஆட்டோ சஜஷன் தானே தனக்கு சங்கல்பம் அணிக்கிறது நான் இப்படி இருப்பேன் அந்த கேள்வியின் மூலம் தன்னம்பிக்கை உற்சாகம் இவைகளெல்லாம் வளர்கின்றன உன்னை நீயே உயர்த்தி கொள்ள வேண்டும் உன்னை நீ தாழ்த்தி கொள்ளக்கூடாதுன்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் உபதேசித்திருக்கிறார் கேள்வி முயல் அப்படின்னு அவ்வையார் ஆத்திசூடியில் சொல்லுகிறார் கற்றில கேட்க அகுதொர்வர்க்கு ஒர்க்கத்தின் துணை எல்லோருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம்